அூத்தோஸ்தீயத்திற நேரம் சூவத்தை यदान लभते मध्यमान, तदान जायते ேத்தூன் உத்தமமியமாயிறித்தே ஃபலம் கு கௌடபாதாச்சாரியர் எழுபத்தி நான்காவது காரிக்கை வரை சாஸ்திரத்தினுடைய வேதாந்த சாஸ்திரத்தினுடைய சாரத்தை எல்லாம் உபதேசம் பண்ணினார் இந்த சாஸ்திர விசாரம் இந்த சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய சப்தங்கள் எல்லாமே வியாவகாரிக திருஷ்டான் உபதேசம் பண்ணப்படுகிறது கல்பித்துவைத்த திருஷ்டியில்தான் உபதேசம் பண்ணப்படுகிறது அத்வைத்த உபதேசம் பண்றதுக்கான துவைத்தம் அத்வைத தத்துவம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னா துவைத்தம் கல்பித்தம் தாத்பரிய ரஹிதம் எரிந்து போன கயிறுக்கு சமானம் எரிந்து போன கயிறு தக்தரஜுவத் எரிந்து போன கயிறு எப்படி கட்டுவதற்கு பயன்படாதோ அப்படி இந்த துவைத மித்யாத்வானத்துக்கு பிறகு துவைத்தம் ஒண்ணும் பண்ணாது போதாப் பிராக்கு மோகாய பவதி போதாத்து அனந்தரம் மோக்ஷாய பவதி நது பந்தனாய பவதி ஞானம் வர்றதுக்கு முன்னாலே இது மோகத்துக்கு காரணமாகிறது ஞானம் வந்தாச்சுன்னு சொன்னா இது மோகத்துக்கு காரணமாக முடிய பந்த ஹேத்துவாக ஆகாது அது மாத்திரமில்லை மோக்ஷம் அடைந்து விட்டதால் பந்தத்தை உண்டு அடைஞ்ச பிறகு துவைத்தம் இருக்கு அந்த துவைத்தம் எப்படிப்பட்ட துவைத்தம் கல்பித்தம் அவன் உபயோகப்படுத்துற சப்தங்கள் எல்லாம் என்ன கல்பித்த சப்தாக அவன் பேசுறதே பிரம் பிரம்மனை பத்தி மாத்திரம்தான் பேசுறான் பிரம்மண பத்தி தான் நினைக்கிறான் அந்த நினைப்பும் பேச்சும் கூட வியாபகம் பாரமார்த்திகம் அல்ல கல்பித்தம் என்பது அவனுக்கு தெளிவாக தெரியும் ஆனா அஜானிகளுக்கு துவைத்தம் சத்தியம் இந்த சாஸ்திர சப்தங்கள் அவனுக்கு சத்தியம் போல தோன்றுகிறது பிரம்மத்தை மெய்ப்பொருளை குறிக்கக்கூடிய சொற்களெல்லாம் எல்லா சொற்களும் அவனுக்கு சத்தியமாகத் தோன்றுகிறது எந்த சொற்களும் வேதாந்தத்தினுடைய சப்தங்களும் கூட ஞானிக்கு சத்தியம் கிடையாது குரு சிஷிய சாஸ்திர சம்பந்தமும் மித்யா எப்போதிக்கிற மிச்சிய சத்திய ஜானத்தை கொடுக்கக்கூடிய மிச்சியா அந்த மித்யா என்று நன்கு புரிந்து கொள்ளப்படுகிற மிச்சியா அந்த மித்யா பந்த ஹேத்துவான மிச்சியா அல்ல மோக் காரணமான மித்யா இது நல்லா புரிஞ்சுக்கணும் அதான் சொன்னார் அவர் எு இந்த ரெண்டு கார்கைகள்லயும் எல்லாம் அஜ்ஞானிக்குத்தான் துவைத சத்தியத்துவ புத்தி ஞானிக்கு துவைத சத்திய புத்தி கிடையாது அவனுக்கு இது பாரமார்த்திக திருஷ்டியா மித்தியா வியாபகாரிக திருஷ்டியா சத்தியம் அது வியாபகாரிக சத்தியம் கல்பித சத்தியம் அக்ஞானிக்கு இது பாரமார்த்திக சத்தியம் இந்த லௌகிக்க விவகாரங்கள் அகம் துவம் இத்தியாதி விவகாரங்கள் யுஷ்மதிரோச்சரவகாரங்கள் எல்லாம் அவனுக்கு பாரமார்த்திக சத்தியம் அவனுக்கு வியாபக பாரமார்த்திக பேத ஜானமே கிடையாது யாருக்கு அஜ்ஞானிக்கு பரதந்திரங்கிற சப்தத்துக்கு அின்னு போக்கலாம் பரதந்திராபி நிஷ்பத்தியா அப்படின்னா இந்த அத்வைத்த வேதாந்த மதத்தை தவிர மற்ற எல்லா மதங்களும் அஜ்ஞான மதம் என்று அத்வைத்தியால் கருதப்படுகிறது அது என்னதான் ஹை லெவல்ல இருந்தாலும் சரி அக்ஞான மதம் அஜானத்தை உடைய மதமாக இருக்கு ஏன்னா அவர்கள் பிரம்மத்தை காரணமாகச் சொல்லுகின்ற அஜானிகள் ஜகத்தை காரியமாகவும் பிரம்மத்தை காரணமாகவும் சொல்லுகின்ற அஜானிகள் அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் வியாபக பாரமார்த்திக சத்தியம் சைவ சித்தாந்திக்கு இந்த ஜகத் பாரமார்த்திக சத்தியம் விசிஷ்டாத்வைத்திக்கு இந்த ஜெகத் பாரமார்த்திக சத்தியம் துவைத்திக்கு இந்த ஜகத் பாரமார்த்திக சத்தியம் ஆனால் சொல்ல போனா என்னன்னா தத்துவ ஜானத்தை தெரிஞ்சுக்காத பக்தனுக்கும் இது பாரமார்த்திக சத்தியம் ஆனால் அத்வைத்த வேதாந்த விசாரம் பண்ணி அத்வைத ஜானத்தை உடையவனுக்கு ஜெகத் கல்பத்தம் வவஹாரி சத்தியம் நியம் நிரந்தரமான அதனாலதான் இன்னைக்கு தியானத்தில் நம்ம பார்த்தோம் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருள் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருள் அப்படியே அபூத அபிநிவேசத்துக்கு சரியான பதம் அதனால என்ன சொன்னார் இப்ப எழுபத்தி அஞ்சுல இருந்து நிறைவு செய்கிறார் கவுடபாதாச்சாரியார் ஞானத்தினுடைய பிரயோஜனத்தை சொல்றார் அத்வைதான சொல்றபது சம்சார காரணத்தையும் சொ சம்சார நிவத்திக்கு உபாயத்தையும் சொத்தை சொ பார்கிறோம் இந்த பகுதிய எதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உபாயம் இதையெல்லாம் அத்தமா உபதேசம் பண்ணுகிறார் சம்சார காரணம் என்னன்னா பொய்ய பொய் நல்லா பலமா பிடிச்சிருக்கிறது தான் சம்சாரம் அபூத்திவேஷகா அபினிவேசா என்ன அர்த்தம் தீவிரமான ஆசையின் அர்த்தம் அதி தீவிரமான இச்சை ரொம்ப பசிச்சதுன்னா நமக்கு என்ன தோணும் கௌடபாத காரிக்க சொல்றேன்னா என்ன சொல்லுவான் ரொம்ப பசி அதிகமா இருக்கு ரெண்டு நாளைக்கு கிச்சனை குளோஸ் பண்ணுப்பா சாப்பாடு கிடையாது அதுக்கு பதிலாக என்ன பண்ண போறேன்னா கௌடபாத கார்கையை பூர்ணமா முடிச்சுட்டு தான் சாப்பாடு அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன்னு வச்சுங்க நானும் சாப்பிடலாம் என்ன சொல்லுவோம் இப்படியெல்லாம் நீங்க துரோகம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேனே அப்ப என்னன்னா பசி வந்தாச்சு பசி வந்து பத்தும் பறந்திடும் ஆகையினால எல்லாம் மானம் குலம் கல்வி கீர்த்தி அதெல்லாம் சொல்றான் இந்த பசி வந்துட பத்தும் பறந்து போம் எதையும் பார்க்க மாட்டான் சாப்பிட்டாக இந்த பசி வந்தாச்சுன்னா அதுவும் ரெண்டு நாள் ஷஷ்டி விரதம் ஸ்கந்த ஷஷ்டி விரதம் ஆறு நாளைக்கு வெறுமன எலுமிச்சம்பளத்தை இன்னும் ஒரு வாரம் விரதம் இருந்தா என்ன அப்படின்னு கேட்டு பாருங்க ஏதோ ஜோசியர் சொன்னார் இருக்கேன் நீ வேற கழுத்த இருக்கிற ஆறு நாள் நாம் பட்ட பாடு எனக்கு தெரியும் ஏதோ ஒரு நினைவு கிடைக்கும்னு சொல்லியிருக்கார் நம்பின்னு தான் பண்ணியிருக்கேன் நீ வேற இன்னும் ஆறு நாளைக்கு சொல்றியாம்பா இப்போ அவனுக்கு என்ன இருக்கும் மனசெல்லாம் அந்த உபாவாசம் இருக்கிற இன்னும் ஒரு நாள் இருக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கு அப்படியாவது நினச்சிண்டு அவனுக்கு முதல்ல முடிஞ்ச உடனே அதுதான் அங்கே ஹோட்டல்ஸ் எல்லாம் ரெடியாக அத்தனையும் வாழையலை போட்டு தான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் வட பாயசத்தோடு அப்பாள் அப்பா அவனது என்னன்னா அன்னமயமாக இருக்கிற செந்திலாண்டவா அப்படிதான் சொல்லுவான் அன்னமயமாக இருக்கிற செந்திலாண்டவன் எங்க இருக்கான் சோத்துல இருக்கான் பசி வந்தாச்சுன்னு சொன்னா அந்த பசி வேகம் அந்த வேகம் இருக்க சாப்பிடணும் சாப்பிடணும் அந்த நேரம் பார்த்து இங்க வாவியில அருமையான ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு கச்சேரி கேட்கலாமே என்ன சொல்லுவான் எல்லாம் மூடி வையா முதல்ல சாப்பாடு அபினிவேசினிவேசான என்ன அர்த்தம் பையங்கள்லாம் அந்த கல்யாணம் பண்ணிக்கிற போது எப்படி இருக்கான் பாரு அந்த பொண்ணை தான் பண்ணிக்கிறேன் சொல்லும்பொழுது அந்த பொண்ணு இவனைத்தான் பண்ணிப்போம் இல்லாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து தண்டவாளத்தில் தலைவத்துவோம் தற்கொலை பண்ணிப்போம் அப்படிலாம் பேசுறதுக்கு காரணம் என்ன நீங்க ஒன்னும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அபினிவேசா அதே மாதிரி நாங்க கேம் போய்த்தோம் கேம் போய்த்தோம் விடலன்னா பாரு அப்படிங்குற பாரு அதுவும் அபினிவேசம் தான் அபினிவேசம்னா என்ன அதிதீவிர இச்சா அதி தீவிர இச்சாக்குதான் அபினிவேசா இந்த இச்சை எதுலயா நல்லதுல இருக்க கூடாதோ சத்தியமான வஸ்தூல அபினிவேசம் இப்பெல்லாம் பூத அபினிவேசாவா அபூத அபினிவேசாவா பூத அபினிவேசம்னா என்ன இருக்கிற பொருள் பொருள் அபினிவேசம் இருந்தா பரவாயில்ல வேதாந்த பார்த்தா இருக்கிற பொருள் அபினிவேசம் தேவையில்லை ல்லாத பொரு அபினிவேசம் அனாவசியம் எப்படி இருக்கு பாருங்க அதனாலதான் ஒரு அழகான மந்திரன் சொல்லுகிறது கசிய காமாயம் அனுசஞ்சுவரே அழகான மந்திர மந்திரம் என்ன சொல்லுகிறது தன்னை பரம்பொருளாக ஒருவன் உணர்ந்து கொண்டு விட்டால் விரும்பி எதனை விரும்பி யாருக்காக விரும்பி யாருக்காக ஆசைப்பட்டு எதை குறித்து ஆசைப்பட்டு உடம்பை வருத்திக் கொள்வான் அப்படின்னு சொல்லி ஷரீரம் அனுசஞ்சுவரே ஜுவரம்னா தெரியும் இல்லையா காய்ச்சல் ஏன் தன்னுடைய சரீரத்தை வாட்டி எடுக்கிறான் பாரு அவங்களும் போய் பணம் பணம் சம்பாதிக்கிற போது உடம்ப வாட்டி எடுத்துக்கிறான் ஏதையோ விரும்பி தனக்காக ஆசைப்பட்டு அது நமக்கு சுகத்தை கொடுக்கும் அதுக்கு பேரு அந்த சுகத்தை கொடுக்கும் எண்ணத்தோட அதுக்கான பிரயத்தனத்தில் ஈடுபடுறான் பிரயத்தனத்துல சொல்ற சொல்லல அபூத அபினிவேசோஸ்தி இது தனி சென்டென்ஸ் இந்த கௌடபாத காரிக்கா இருக்கார் எங்க கிரியா இருக்கு எங்க கர்மா இருக்குன்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான் அவன் பரிபூர்ண பிரம்ம நிஷ்டந்தான் சந்தேகமே இல்லை ஒன்னும் கண்டே பிடிக்க முடியாது சங்கராச்சாரியர் கமெண்ட்ரி தான் காப்பாற்றுறது நம்மளை மொட்டையா நடிச்சுட்டார் அவர் எங்க அருள் வாக்களை உதிர்க்கிற மாதிரி உதிர்க்கிறார் கௌடபாதி இந்த அருள் வாக்கு சொல்லுவான் ஒண்ணும் புரியாது அதை இன்டர்பிரட் பண்றதுக்கு ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கணும் ஒரு ஸ்பெஷலை பண்ணிருப்பான் அதுல என்னத்தையோ எனக்கே தெரியல இந்த அருள் வாக்கு என்கிற அருள் வாக்கு அது போயிட்டு போட்டோம் இவன் என்ன இன்னும் போறதுக்கான அருள் வாக்கு அருள் வாக்காரு சொல்லுங்களேன் வீட்டுல கல்யாணம் நடக்குமா நடக்காத அருள் வாக்கு போயிருக்காங்க குழந்த பிறகுமா பிறக்காதா கடந்தமா தீராதா முதுகுல வந்து வலி போகுமா போகாதா இப்படி இதெல்லாம் கேட்கறதுக்கு அருள் வாக்கு கூட்டம் வரிசையா உட்கார்ந்துருக்கு அந்த அருள் வாக்கு சொல்றவர் அவர் என்னத்த சொல்லுவார் என்னத்தையா ஒரு சம்பந்தம் இல்லாம தென்தியா சொல்லி வைப்பார் இங்க அப்படி இல்லை இதெல்லாம் வந்து அருள் வாக்குன்னா ரியலா தெய்வீக அறிவு அறிவை தரும் அருள் வாக்கு அறிவைத்தரும் அருள் வாக்கு அபூத அபினிவேசம் நமக்கெல்லாம் வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமாங்கிறார் கவுடபாதன் பொய்யான விஷயத்துல ரொம்ப ஆசைய அதிகமா வளர்த்து திண்டாடி இருக்கும் அப்படிங்கிறார் அபூத அபினிவேசா அஸ்தி இப்படி சொன்னா இந்த தடவை கேம்பே முடிய முடியாது வித்தே உண்மையில் துவைத்தம் இல்லை இது ஜானம் நாஸ்தி இல்லாத ஏன் அபினிவேஷம் உனக்கு இருக்கிற துவைத்தில இருக்கிற அத்வைதில் அபினிவேசம் வைக்கலாமே இல்லாத துவைதம் இல்லாதது அந்த இல்லாத துவைதத்தில் உனக்கு என்னத்துக்கு அபினிவேசம் ஆகையினால நீ என்ன பண்ணணும்னா உன்னுடைய துவைத்த அபினிவேசத்தை தூக்கி போட்டுட்டு அபூத்த அபினிவேசத்தை தியாகம் பண்ணி விவேகத்தினால தியாகம் பண்ணி அபூத துவைத்த ஜாகிரதையா போட்டு அபூத்த துவைத்த அபினிவேசத்தை தியாகம் பண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லாத பொய்யான இருமைகளில் நாட்டத்தை நீக்கிவிட்டு இல்லாத பொய்யான இருமைகளில் நாட்டத்தை நீக்கி விட்டு தமிழ்ல சொன்னா எப்படி இருக்கு நாட்டத்தை அடியோடு நீக்கிவிட்டு என்னன்னா இருக்கின்ற மெய்யான பூத அத்வைத்த இந்த ஆவ அங்க மாற்றி போடணும் அபூதத்வைசியேன அப்படி போட்டுக்கணும் அப்புறம் இங்க எப்படி போட்டுக்கணும்னா அபினிவேசினிவேசையா போட்டுல அபினிவேசோட்டுக்கலாம் என்ன பண்ணணும் இருக்கின்ற அத்வைத்த ஒருமை அப்படி சொல்லணும் ஒருமை போட்டா சரி வராது இருக்கின்ற இரண்டற்ற மெய்ப்பொருளையில் நாட்டத்தை வளர்ப்பாயாக அப்படி சொல்லணும் அதனால என்ன வளர்க்கிறது என்ன இங்கும் கிடையாது தெரிந்து கொண்டு குரு சாஸ்திர ஆச்சாரியா அனுகிரக பிரசாதேன புத்வா ஆச்சாரியாஸ்திர அனுகிரக உபதேச ரூப அனுகிரக பிரசாதேனா இல்லாட்டி வேற ஏதாவது ஏதோ பிளஸ் பண்றேன்னா பண்ணாரு ஒன்னு வரலே பாடல் நடத்துறதுக்கு பேர் தான் பிளஸ்ஸிங் இங்க இந்த கிளாஸ் எடுக்கிறோம் இல்லையா இதுதான் ரியல் பிளஸ்ஸிங் விபூதி குங்குமம் எல்லாம் கொடுக்கறதெல்லாம் பிளஸ்ஸிங் இல்ல அதுலி பிளஸ்ஸிங் அதெல்லாம் உண்மையான பிளஸ் பிளஸ் பக்குவம் இல்லைன்னா பாடம் வரட்டும் உனக்கு இந்த சாஸ்திரத்தை எல்லாம் படிக்கிற புத்தி உனக்கு நல்லா வரட்டும் அப்படின்னு விபூதி கொடுக்கலாம் ஆசீர்வாதம் பண்ணலாம் சங்கல்பம் பண்ணலாம் அதெல்லாம் ஆனா உண்மையான பிளஸிங் என்னதுன்னா நீயும் பாடத்துக்கு தயாராக இருந்து குருவும் பாடத்தை சொல்லி கொடுக்கறத கொடுத்தார்னா அதுதான் உண்மையான அனுகிரகம் அனுகிரக பிரசாதேன் அது என்ன சொன்னேன் உபதேச ரூப அனுகிரக பிரசாதேன் உபதேச ரூபமான அனுகிரக பிரசாதத்தினால புத்வை புத்வாயேவ அர்த்த அப்படி தெரிந்து கொண்டுதான் அதுக்கப்புறம் என்ன இந்த படுகொழியில் விழுவதில்லை சொல்றோம் இந்த மீண்டும் காரணங்கள் அற்றவனாய் காரணங்கள் அற்றவனாய் என்ன அர்த்தம் ரகிதனாய் அர்த்தம் காரணம் நான் துக்கப்படுறதுக்கு காரணமே இல்ல ஏதமே இல்லை துவைதம் புரிஞ்சுட்ட அத்வைதத்தை நான் புரிஞ்சுட்டதுனால எனக்கு துவைத்தமே இல்லை துவைத்தம் இல்லாததுதான் நிர்ணிமித்தம் பேர் துவைத அபாவா துவைத அபாவா ஜென்ம மரண அபாவா ஜ மரண ரகித ஸ்வரூபானா போடும் பிறப்பு இறப்பு அற்ற உண்மையை உணர்ந்ததால் அவன் மீண்டும் ஜாயத்தேன்னா என்ன அர்த்தம் மறுபடியும் இந்த துவைத சம்சார படுகொழியில் விழுந்து தன்னையும் வருத்திக்கொண்டு பிறருக்கும் வருத்தத்தை ஒருபொழுதும் தருவதில்லை அத்ய ஆனந்தித்து தானும் ஆனந்தமாய் பிறருக்கும் ஆனந்தத்தை வழங்குகிறான் இதுதான் உண்மைத்த ஜாயத்தே இதெல்லாம் பார்த்தது பார்த்ததை ஞாபகப்படுத்துறேன் அதுக்கேற முன்னேற போயிடுச்சு எழுபத்தி ஆறு அது என்ன இந்த நிர்ணிமித்தம்ங்கிறதுக்கான விளக்கம் போட்டுக்கணும் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு சென்டென்ஸ் இருந்தாலும் சா புத்சயா புத்வா அப்படின்னு போட்டுக்கலாம் அந்த ஏவகாரத்தை மூணுலேயும் சஹா ஏவத் புத்வாயேவ இந்த ஏவகாரம் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏவ வந்து எங்கெல்லாம் உபயோகப்படுத்தலாமோ அங்க போடலாம் அவன் தான் அந்த துவயாபாவத்தை அறிஞ்சுதான் ஜாயத்தே ஏவ மறுபடியும் சம்சாரத்தில் விளர்றதே இல்லை இந்த ஏவ எங்கெல்லாம் போடலாம் பாரு ஏவகாரத்தை இத்தனை இடத்துல போடலாம் ஆஹா அபூத அபினிவேசி அபூத அபினிவேச அபாவாத் சங்கராச்சாரிய நிவத்த நிர்நிமித்தி அபினிவேசராசையிலிருந்து விடுபட்டவனாய் நிமித்தம்னா என்ன அபினிவேசித்தம் நிர்நிமித்தம் அபினிவேசாவே சொல்லாம் அதனால்தான்தையிலும் கிருஷ்ண சொன்னார் சர்வான் காமான் பிரஜஹாத்தி சர்வான் காமான் பிரஜஹாத்தி சர்வான் காமான் விகாய சர்வான் காமான் விகாய் எப்பொழுது இந்த அபினிவேசத்தை விடுகிறானோ வேற கோணத்துல சொல்ற இப்போ துக்கத்துக்கு காரணம் அஜ்யானு சொல்றது ஒரு பழக்கம் அஜ்யான ஒரு காரணம் புத்திஸ்ட் வேர்டு இல்ல இது சான்ஸ்கிரீப்பு நிறையா புத்திஸ்ட் பீப்புள் ரொம்ப யூஸ் பண்ண இது புத்திசத்திற்கு பக்கத்திலேயே நிறைய பேசுறதுனால அந்த எடுத்துக்கிறார் புத்தர் சொன்னது என்ன துக்கத்துக்கு காரணம் தெரியும் அபினிவேசம் தான் சொன்னார் அப்ப இந்த அஜானம் சொல்லாம அஜ்யான சொல்றாரு அப்புறம் என்ன சொல்றது என்னாதான் இந்த இடத்துல என்ன உத்தம புண்ணியம் கேவல புண்ணியம் மத்தியமஸ்ரம் அதம சொன்ன பாபம் இப்ப ஆசையினால என்ன பண்றான் பாபத்தை பண்றான் இல்ல புண்ணியத்தை பண்றான் அல்லது புண்ணியத்தையும் பாபத்தையும் கலந்து பண்றான் இல்லையா அபினிவேசம் அபினிவேசம் இருந்ததுன்னா என்ன நடக்கும் புண்ணியத்தை பண்ணுவான் பாபத்தை பண்ணுவான் இல்லாட்டி புண்ணிய பாபத்தை முழுக்க பாபம் பண்றவனும் இந்த உலகத்துல கிடையாது அதிகமா புண்ணியம் பண்றவன் அதிகமா பாபம் பண்றவன் இல்ல ரெண்டும் கட்டானா கொஞ்சம் புண்ணியம் கொஞ்சம் பாபம் பண்ற இவங்கதான் மெஜாரிட்டி கொஞ்சம் புண்ணியம் கொஞ்சம் பாவம் பண்றாங்க பாருங்க இந்த குரூப் தான் அதிகம் உத்தமா குரூப் ரொம்ப குறைவு அதம குரூப் கேட்கவேண்டாம் சொல்ல போனா அவங்களும் தப்பு இல்ல அதும் குறைச்சல் தான் உத்தம குரூப்பும் குறைச்சல் தான் இந்த மத்தியம குரூப் தான் ஜாஸ்தி கொஞ்சம் காம்பிரமைஸ் பண்ணி கொஞ்சம் புண்ணியம் கொஞ்சம் பாவம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பண்றோம் இல்லையா ஒத்துக்குர்மாவே விட்டு அர்த்தம் வந்து அகாரணம் அஜம் பிரம்மனை பத்தி தெரிஞ்சனால நிறைய சூக்ஷமான விஷயங்கள் ஏராளமா இருக்குது ஏன்னா இந்த காரண புத்தியே போயிடுத்து இவனுக்கு என்னுடைய துக்கத்துக்கு காரணம் என்னன்னா சாதாரணமா என்ன சொல்றோம் காரணம் தும்மல் தான் தும்மல் வர மாதிரி இருக்கு வர மாட்டேங்க போயிட்டு போறது சாதாரண சாஸ்திரத்துல துக்கத்துக்கு காரணம் என்னன்னா சரீரம் முதல்ல உடம்பு தான் பிராப்ளம் எனக்கு பிராபலத்துக்கு எல்லாம் காரணம் என்ன தெரியுமா சுவாமி இந்த உடம்பு தான் இந்த உடம்பு ஒரு சமயம் இருக்கிற மாதிரி ஒரு சமயம் இருக்கா ியானா ஒரு ஆனா ஒரு மாதிரி இருக்கு மத்தியானது நடந்தா கூட எப்படி இருக்கு உடம்புனா என்ன பண்றது நடந்தா கூடவே வர்றது உடம்புதான் நடக்கிறது சும்மா சொல்றதுக்கு காரணம் அப்ப உடம்பு துக்கத்துக்கு உடம்புக்கு காரணம் என்னன்னா நாம் பண்ண புண்ணிய பாபம் நாம் பண்ண புண்ணிய பாபத்துக்கு காரணம் என்னன்னா உலகத்துல இருந்த ஆசைதான் ஆசைக்கு காரணம் என்னன்னா தான் இப்படிதானே சொல்லுவோம் துக்கத்துக்கு காரணம் சரீரம் சரீரத்துக்கு காரணம் புண்ணிய பாபம் என்ன சுக இந்த உடம்பு சுகதுக்கத்துக்கு காரணம் சரீரம் அப்படி சொல்லணும் சுகதுக்கத்தை ரெண்டும் சேர்த்துப்போம் சுகதுக்கத்துக்கு காரணம் சரீரம் சரீரத்துக்கு காரணம் புண்ணிய பாபம் புண்ணிய பாபத்துக்கு காரணம் காரணம் அஜானம் அக்ஞானம் அத்வைத்த அஜானம் காரணம் சொல்றோம் இவர் சொல்றார் இன்னும் கொஞ்சம் ரொம்ப சட்டிலா போ என்ன சொல்றாருன்னா இந்த காரண புத்தி தான் துக்கத்துக்கு காரணம் கௌடபாதாச்சாரியருடைய காரணம் என்ன காரணம் என்னன்னு துருவி துருவி கேட்கற பாது நிறைய பேருக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியறதா ஏன் இப்படி பேசுறா ஏன் இப்படி இருக்கான் நமக்கு அதனால சந்தேகம் எல்லார்ட்டையும் பேசறது ஒரு மாதிரி இருக்கு செய்யறது ஒரு மாதிரி இருக்கு சம்பந்தமே இல்லை இதை கண்டுபிடிக்கிறது ஜென்ம எடுத்திருக்க அதனால வந்து நம்ம வந்து இதனால அதுக்கு இதுக்கு சம்பந்தமே வரமாட்டேங்கிறது இப்படி சந்தேகங்கள்லாம் நிறைய இருக்கு கேட்டுக்கிட்டே காரணத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஆசை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதனுடைய மூல காரணம் என்ன கண்டுபிடிங்க திண்டாடும் கண்டுபிடிக்க முடியுமா உங்களால காரணம் கண்டுபிடிச்சா நீங்க காரணம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிற போது துன்னு தீர்மானம் பண்ணியாச்சுன்னு அர்த்தம் அது தெரியாது பாவம் இப்படி வாழ்க்கையில எனக்கு என்ன காரணம் ஏன் நான் பிறந்தேன் அது கேள்விதானே ஏன் கேள்வி கேட்கணும் ஆனா கேட்டுண்டே இருக்கக்கூடாது அதனாலதான் கிருஷ்ணர் சொன்னார் சம்சயாத்மா இன்னும் கிடையாது இதுல சந்தேகம் இருக்கா இருந்ததுன்னா சம்சாரிதான் கதாித்விலோகத்தில் சந்தேகம் வந்தது இது உண்மையா இருக்குமா இந்த ஸ்லோகம் நான் சந்தேகம் வந்தது வினியாத்மா அயம் லோக்கோக்க சுகம் நாஸ்தின் நாயம் லோகோஸ்தி நரஹ ந சுகம் சொல்றீங்க லபத்தே இதெல்லாம் லபத்தேன்னா அடையறது இல்லையோன்னு அர்த்தம் இந்த லபத்தைய வந்து நம்ம இன்னும் வாட்சியார்த்தத்தை விட்டுட்டு கொஞ்சம் லட்சியார்த்தம் பண்ணோம்னா எப்ப அதெல்லாம் நீ கண்டுக்கறது இல்லையோ கவனிக்கிறதுலையோ பொருட்படுத்துறதில்லையோ மதிக்கிறது இல்லையோ கர்மகாண்டத்தை தூக்கி போடுறையோ தூக்கி போட்டு நம்ம விளையாட்டுக்காக வச்சுக்கணும் நமக்கு அது கேம் அது வேதாந்தம் படித்த பிறகு தர்மசாஸ்திரம் கர்மகாண்டம் எல்லாம் நமக்கு கேம் நமக்கு கேம் அவனுக்கு அதுக்கு வேணும் சத்தியம் அது நமக்கு கோயில் பூஜை சத்சங்கம் நானும் கேம் பண்றேன்னு விளையாடுறது அம்பேல் சொல்லிட்டு அம்பேல் சொல்ல இந்த அம்பேல் சொல்லப்படாது அம்பேல் சொல்லணும்னா ஊருக்குள்ள இருக்க காட்டுக்குள்ள போயிடும் அப்போ என்னன்னா எதா ந லபத்தை நான் ந லபத்தை என்னன்னு அர்த்தம் எப்போ இதெல்லாம் அவன் இல்லையோ கர்மா கர்மகாண்டமெல்லாம் நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக இருந்தது அப்புறம் என்ன தென் கர்மாவுக்கு ஒரு நமஸ்காரம் அது ஸ்லோகமே காரியம் சந்யாசம் அதெல்லாம் நம்ம இருக்கு அக்னிக்கு நமஸ்காரம் இந்த தேவதைகளுக்கெல்லாம் நமஸ்காரம் நான் வந்து இனிமே உங்களுக்கு பூஜை பண்ண மாட்டேன் அதனால உங்களுக்குலாம் நமஸ்கார உங்கள் அனுகிரகத்தினால எனக்கு பக்குவம் கிடைச்சுடுத்து நான் ஜியானம் அடைய போறேன் தயவு செஞ்சு என்னெல்லாம் நல்லா ஜானும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எக்ஸ்பிரஸ் படிக்க மாட்டேன் உபனிஷத்தான் படிப்பேன் கீதைய மாத்திரம் தான் படிப்பேன் அதுக்காகத்தான் போறேன் அப்படின்னு சொன்ன சரி ஆசிர்வா பண்றோம் போயிட்டு வா சுவாமி எல்லாம் சொல்லும் எல்லா தேவதைகளும் வந்து நம்மள சென்ட் ஆஃப் பண்ணி விட்டுட்டு பார்க்கும் நல்ல பக்தர் நல்லா பண்ணிட்டு இருந்தான் போட்டோம் அடையட்டும் நல்லா விடாம காலம்புற பிரார்த்தனைக்கு வந்தான் மத்தியானம் வந்தான் சாய்ஞானம் வந்தான் பரமக்ஷயமா இருக்கட்டும் சந்தோஷமா ஆசீர்வாக்கும் அவன் போய் அங்க போய் ஜானி எல்லா சர்வாத்மாவா அவன் ஆகட்டும் தேவதைகள்லாம் அனுகிரம் ஏதா நபத்தே யம்யம் சகா நாயத்தே எப்பொழுது ஒருவன் போட்டுக்கணும் எப்பொழுது ஒருவனுங்கிறத சப்ளை பண்ணிக்கணும் எப்பொழுது ஒருவன் இதெல்லாம் இதெல்லாம் இதெல்லாத்தையும் விட்டுறானோ தியாகம் பண்றானோ நான் வச்சுக்கணும் இங்க பார்ப்பதில்லையோங்கிறது அர்த்தம் என்னன்னு கேட்டா இந்த காரியத்தை எனக்கு ப்ராப்ளம் இப்போ நமக்கு எப்ப பார்த்தாலும் காரியத்தை பார்க்கிறோமா காரணத்தை பாக்கிறோமா காரணத்தை கண்ணால பார்க்க முடியுதா காரணத்தை கண்ணால பார்க்க முடியல காரியத்தான் கண்ணால பார்த்துருக்கோம் நம்ம காரணத்தை ஊகம் பண்றோம் இல்லையா காரணத்தை ஊகம் பண்றோம் சிலதுக்கெல்லாம் காரணம் தெரியறது தென்னமரத்துக்கு அந்த இது தெரியறது அதுவும் உள்ளுக்குள்ள இருக்கு தெரியல அதனால அது முளைச்சு வந்துருக்கு இப்போ காரணத்தை நம்ம கண்ணால பாக்குறது இல்லை காரணத்தை ஊகம் பண்றோம் சில விஷயங்களுக்கெல்லாம் காரணம் தெரியறது ஏற்கனவே பிரத்யமா பார்த்திருக்கிற காரணம் அப்புறம் வந்து இப்ப தென்னை மரத்தை வந்து இப்ப பாக்கிறோம் தென்னை மரம் இந்த தென்னமரத்து வெதை வந்து காரியம் காரியம் பிரத்யக்ஷம் காரணம் அப்பிரத்தியம் அதிருஷ்டம் ஆனா தென்னை நம்ம பார்த்திருக்கோம் அதுல முளைச்சு வர்றதையும் பார்த்திருக்கோம் ஆகையினால ஒரு காலத்துல அது திருஷ்டம் இப்ப அதிருஷ்டமா இருக்கு ஆனா அதிர்ஷ்டமா இருந்தாலும் அது திருஷ்டமா இருந்ததுனால அதை ஊகம் பண்றது ஒண்ணும் கஷ்டம் கிடையாது ஆனா சரி இந்த காரணத்தை புரிஞ்சுக்கலாம் பிள்ளைய பார்த்தா அப்பா காரணம்னு புரிஞ்சிருக்கலாம் அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் ஆனா இந்த ஜெகத் காரணம் எங்க பார்த்தீங்க ஜெகத் காரணத்தை எங்க பார்த்தீங்க நம்முடைய வாழ்க்கையினுடைய இன்ப துன்பங்களுக்கு காரணத்தை எங்க பார்த்தீர்கள் அனுபவம் இருக்கு இந்த காரண காரிய பாவத்தை வச்சுண்டு இந்த மிச்சியா பிரபஞ்சத்துக்கு அத்தீதமான அதிஷ்டானமான அந்த சத்திய காரணம் உங்களுக்கு எதனால தெரிஞ்சுக்க முடியாது சாஸ்திர ஆச்சாரிய உபதேச பிரசாதத்தினால தான் தெரியறதே தவிர வேறு தெரியல அதை ஏற்றுக்கொள்றதுனால என்ன ஆகிறது நமக்கு துக்க நிவர்த்தி ஏற்படுறது பிரயோஜனம் இல்லாட்டி பிரமாணத்துக்கு பிராமணியத்துவம் இருக்காதே பிரமாணத்துக்கு பிராமணியம் எப்படி சித்திக்கிறது பிரயோஜனத்வா பிரயோஜன அதனால என்ன சொல்றது அனதிக தவாத்து அபாதி தத்துவத்து அசந்திகாத்து அர்த்தவத்வாத்து குரு சாஸ்திர ஆச்சாரியாச்சாரிய உபதேசம் வந்து பயண கொடுப்பிரும் இப்ப என்ன சொல்றார் கௌடபாதாச்சாரியார் இந்த காரணத்தை தேடுற புத்தியை விடுன்னு சொல்றதுதான் எனக்கு உபதேசமே அப்படிங்குற காரணமே கிடையாது உனக்கு காரணத்தை தேடுற புத்தி இருக்கு அந்த புத்தி இருக்கிறது தப்பு இல்ல தேடு ஆனா அந்த அந்த காரணத்தை தேடுற புத்தின்ல வந்து அதனால என்னெல்லாம் தோஷங்கள் இருக்குன்னு பார்ப்போம் அதான் இத்தனை எல்லாம் பண்ணிருக்காரு காரணத்தை வந்து பிரம்மன் காரணம் சொல்லிவிட்டா பிரம்மன் காரணம்னு சொல்ற பொழுது பிரம்மனுக்கு காரணத்துவத்தை நீ அத்தியாசம் பண்ற காரணத்துவத்தை அத்தியாசம் பண்ணினியானா பிரம்மனிடத்துல என்னெல்லாம் தோஷங்கள் வரும் அத்தியாசம் பாரமார்த்திகமா ஏத்தா விசிஷ்டாத்வை பேசுவோம் இப்போ எல்லாரும் சைவ சித்தாந்தி அப்ப நம்ம தான் இந்த அத்தியாசம் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்றோம் நம்ம இப்ப காரணத்துவம் சொன்னியானா சவிகாரம் ஆயிடும் சவிகாரம் ஆயிடுதுன்னு சொன்னா எல்லா லட்சணங்களும் அப்புறம் துவைத்த வரும் அபூர்ணம் வரும் பரிச்சின்னம் வரும் அந்த பிரம்மனை எவங்க விடுவான் அந்த பிரம்மனை பூஜை பண்றதுல என்ன பிரயோஜனம் அப்படி சொல்லி ஸ்ருதி விரோதம்னு சொல்றோம் ஸ்ருதி விரோதம் ஆயிடுக்கு அப்படி சொல்லி சொல்றோம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் தான் இதெல்லாம் எல்லாம் ஒத்துக்கத்தான் போனோம் அதுக்கப்புறமும் இருக்குன்னா இருந்துட்டு போட்ட தோஷம் அல்போ பவிஷது சன்மார்க் அவர்களெல்லாம் நல்லவர்கள் இந்த சைவ சித்தாந்தோஷம் கெட்டவனா சொல்றோம் ரவுடியாவுங்க அந்த அர்த்தத்தில் சொல்லலையே தே ஆர் ஆல்சோ பிலாசபர்ஸ் அவர்களும் அவர்களும் பிலாசபர்ஸ் அவங்களும் ஆனா அவங்களுடைய இதுல தோஷம் இருக்கு ஆனா அது ரொம்ப அழகா சொல்லு தோஷோப்பி அல்போ பவிஷ் அப்படின்னாரு ரொம்ப அழாச்சு அவர்கள் சொல்றதுல தோஷம் இருக்கு அந்த தோஷம் ஒன்றும் பெரிய தோஷம் இல்லை ஓகே பண்ணுப்பா நீ கோயில்லாம் பண்ணு சிவன் தான் பெருசுன்னு நீ சொல்லிட்டே இரு அவன் விஷ்ணு தான் பெருசுன்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் நடுப்புற இன்னொருத்தன் வந்து இயேசு தான் பெருசுன்னு சொல்லட்டும் சொல்லிக்கங்க எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று சொல்லிக்கோங்க இன்னொருத்தன் வந்து அல்லான்னு குல்லா போட்டுன்னு கத்தின்னு இருக்கான் அதுவும் சொல்லு சொல்லிக்கிட்டே இருக்கும் எல்லாரும் சொல்ல உண்மையிலே அல்லாவும் இல்ல பரமபிதாவும் இல்ல விஷ்ணுவும் இல்லை சிவனும் இல்லை என்னதுன்னா மெய்ப்பொருள் காண்பது அறிவு மெய்ப்பொருள் இந்த சொற்கள் வந்து பரம்பொருளை குறிச்சுடுமா கடவுளுக்கு ஏதப்பா சொல்லு நீ வந்து கடவுள் நம்ம அடிக்கடி சொல்றோம் மதம் உண்டா மனுஷனுக்கு தான் மதமே கடவுளுக்கு மதம் உண்டோ கடவுளுக்கு மதம் இருந்த என்ன அவர் நம்மளை விட பெரிய சம்சாரியா மாட்டிப்பார் நமக்காவது கொஞ்சம் தான் ப்ராப்ளம் ஏதோ வீடு ஆசிரம்தான் அவருக்கு இந்த சமஸ்திரம் மாட்டின் முடிப்பார் நல்லவேளை கடவுளுக்கு மதம் இல்லை மனுஷனுக்குத்தான் மதம் அந்த மதத்தினால மதம் மதம் மதம் மதம் சொல்லதுக்குள்ள கருத்து இருந்த அதை விட நல்லா இருக்கு தொலைச்சுட்டேன் இந்த மதத்துல நான் வார்த்தைக்காக சொன்னேன் இந்த மதத்துல நான் அந்த மதத்தை பாக்குறேன் அந்த மதத்தில் இருக்கிற கருத்துக்கள் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அப்ப என்ன தோன்றது அவன் பெருமையா சொல்றது எனக்கு பிடிக்கல மட்டம் தட்டத்துக்காக என்னத்தையாவது கண்டுபிடிக்கிறேன் என்னுடைய மதத்திலையும் கடைசியில் மதத்தினுடைய நோக்கம் என்ன மனிதனை மான்புடையவனாக ஆக்குவது மனிதனை மான்புடையவனாக ஆக்குவது எல்லோரும் ஓர்குலம் எல்லாம் ஒன்றுன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக வந்த மதங்கள் என்ன இருக்குன்னா ஓ மதத்தில் இருக்கிற குறைய நாம் பார்க்க ஏன் மதத்தில் இருக்கிற குறைய நீ பார்க்க ஆ மதத்தில் இருக்கிற குணத்தை நாம விட நீ என் குடுமியை பிடிக்க நான் உன் குடுமையை பிடிக்க ரெண்டு பேரும் பரஸ்பரம் சண்டையந்தகா சண்டை போட்டுக்கிட்டா யுத்தயந்தகா சொன்ன யுத்த பண்ணு யுத்தம் பண்ணின்னு மா என்ன பண்ணுர்ப்பாச்சாரியார் இந்த காரணத்தை தேடுற புத்தியினாலு வாக்கியங்களுக்கு எவ்வளவு தோஷங்கள் வருங்கிறத சொல்ற எத்தனையோ உபரிஷத்துக்கள்ல நாம வந்து இந்த காரணத்தை பத்தி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாட்டாலும் இந்த கௌடபாத கார்களது ரொம்ப பிரசித்தமா பலமா பண்ணப்பட்டிருக்கு ஆக இதனால என்ன ஹேத்வபாவே பலம் குத்தாக என்று சொல்லி அஜாதிவாதத்தை சித்தாந்தம் பண்ணியிருக்கார் இப்ப இதுல என்ன சொல்றதுன்னா எப்பொழுது ஒருவன் எப்பொழுது ஒருவன் காரணிய கண்டுகொள்வதில்லையோ அப்படின்னா அர்த்தம் இருக்குள்ள வாட்சியார்த்தமா பார்க்கறதுக்கும் லட்சியார்த்தமா என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டா எப்பொழுது ஒரு மனிதன் புண்ணிய பாப கா புண்ணிய பாபம் மிஷ்ரம் அனிஷ்டமி திரிவிதம் கர்மன் கீதையில பகவான் சொன்னார் ாம் பிரேத்திய நியாசி நாம் கவசித் ரொம்ப அழகான ஸ்லோகம் பதினெட்டாம் அத்தியாயத்தில் இருக்கு அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம் கர்மணஃபலம் அனிஷ்டம்னா என்ன பாபம் துக்கத்தை கொடுக்கற பாபம் இஷ்டம்னா என்ன சுகத்தை கொடுக்கற புண்ணியம் மிஸ்ரம்னா என்ன இஷ்டமும் அனிஷ்டம் சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கற புண்ணிய பாபம் த்ரிதம் கர்மன பலம் கர்மத்தின் பலன் மூன்று யாரு வந்து அவனுக்கு இருக்கு சன்னியாசம் பண்ணாதவனுக்கு உலக வாழ்க்கையில பேராச பிடிச்சவனுக்கு இந்த சுகமும் இருக்கு துக்கமும் இருக்கு சந்நியாசி நாம் கொச்சித்து கிடையாது ஏன் அவண்ணத்தை அவன் புண்ணிய பாபத்தை கடந்து விட்டான் புண்ணிய பாபத்தினுடைய தன்மையை புரிந்து கொண்டு விட்டான் அத்தியாகினாம் கொச்சித் நி கொஞ்சம் கூட அவனுக்கு இல்லைன்னு ஆகையினால ததா சித்தம் ஜாயத்தை அப்படி எதுக்கு சொல்றேன் எப்பொழுது ஒரு மனிதன் இந்த எல்லாத்தையும் விட்டுடுறானோ கர்ம தியாகம் அக்னே சோமா சூரியா பண்ணிண்டே இருக்கியால் கண்ணும் போச்சு மூளையும் போச்சு சொன்னா ஒரு மாதிரிதான் இருக்கும் என்ன சுவாமி நாளைக்கு ராத்திரி ஹோம மாமே என்ன நீங்க உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே அதுதான் தேடாது அது என்ன புரிஞ்சுக்க உன்னால முடியாது வேண்டிய அவசியம் உனக்கு தேவையில்லை என்ன நான் புரிஞ்சுதா போறோம் நான் சரியா இருக்கேனா இல்லையா தான் போறோம் நான் பண்றது சரியா தப்பான்னு எனக்கு புரிஞ்சா போறோம் உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமா இருக்கலாம் என்னத்துக்கு இந்த அனாவசியமான ஹோம புரிஞ்சுக்க வழியே பாரப்பா சிங்கராஜர் சொல்றாரு கர்மாவெல்லாம் ஹோமம் பண்ணி பண்ணி பண்ணி கண்ணெல்லாம் புகை ஏறி போய் மூளைக்குள்ளையும் அது போய் அதனால உனக்கு வந்து இதெல்லாம் விடவே முடியல எப்படி விடுறது விடுறதுன்னா இப்படித்தான் விடுறது எப்படி ஆரம்பிச்சு அப்படியே விடுற எப்படி விடுறது எப்படி விடுறது முறையா ஆரம்பிக்க தெரிஞ்சவனுக்கு தான் முறையா விட தெரியும் இல்லாம ஆரம்பிக்கிறவனுக்கு முறையா விட முடியாது நிறைய பேருக்கு வரணும் தான் ஆசைகள் படியாவது நாய யாருக்கையா கொடுத்துட்டு வர்றது என்ன மூட முடியத்தே சித்தம் ததான அப்பொழுது சித்தம் ஜாயத்தே இந்த சித்தம் சைத்தன்யம் சித்தம்னா என்ன அர்த்தம் இந்த சைத்தன்ய சொரூபமான நான் வன் என்பதை உணர்கிறேன் அதனால இவர் என்ன சொல்றார் காரணம் என்ன அபினிவேஷ அபாவிவேச அபாவத்துக்கு காரணம் என்ன அக்ஞான அபாவ என்ன அஜ்யான அபாவத அஜான அபாவா துவைத அஜான அபாவத்துக்கு காரணம் என்ன அத்வைதான இந்த ஆபத்துக்கு அங்க போடும் அத்வைதான அபாவத்துக்கு காரணம் துவைத ஜான அபாவம் தான் அபூத அபினிவேச அபாவத்துக்கு காரணம் அபூத அபினிவேச அபாவத்துக்கு காரணம் அபூத அபினிவேச அபாவத்துக்கு காரணம் என்னன்னா அபூத அபினிவேசம் போயாச்சுன்னா என்னன்னா அபாவத்தினுடைய காரியம் என்னன்னா கர்ம அபாவ அதனால நீங்க என்ன போட்டுக்கணும்னா துவைத அபாவே சம்சாரபாவைதம் போயாச்சுன்னா சம்சாரத்துக்கு இருப்பு எங்கே என்பதுதான் கருத்து எப்பொழுது ஒரு மனிதன் துவை அத்வைத ஞானத்தை நன்றாக உணர்ந்து கொள்ளுகிறானோ அப்பொழுது அவனுக்கு துவைத சம்சாரம் இல்லைங்கிறத இப்படி ஒரு கடவுடா பாஷையில் போட்டு வைத்திருக்கிறார் நம்ம குருணாம் குரவ எத்தனையோ குருமார்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கௌடபாதாச்சாரியை பண்ணி வச்சிருக்காரு இப்படி சொல்லியே இன்னைக்கு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்கிறதுலேயே டைம் போயிடுத்து அதனால் அடுத்தது ரெண்டே ஒரே நிமிஷம்தான் இருக்குது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இனி எழுபத்தி ஏழாவது படிக்கணும் அடுத்த வகுப்புல பார்ப்போம் இல்ல நம்ம ஆரம்பிக்கிறோம் கொஞ்சம் ஆரம்பிச்சோம் இல்லையா கொஞ்சம் முடிச்சிருவது அனிமித்த சித்துத்தி சமாத்வயா அஜாத்தர் அமிவையம் <laughs> தியான கிளாஸ்னால முடிக்கிற போது ஞாபகம் இருக்கு எனக்கு ஆரம்பிக்கிற போது ஏழு ஏழுக்கோ எட்டுக்கோ தான் ஆரம்பிச்சேன் ஒரு ஏழு நிமிஷம் எடுத்துக்கிறேன் இப்ப ஒரு கேள்விக்கு பதில் சொல்ற இந்த கார்கையோட சாரம் என்னன்னு கேட்டா இந்த ஞானம் போயிடுமா சுவாமி இந்த மோட்சம் வந்துடுத்துன்னா திரும்ப போயிடுமா திரும்ப பந்தம் வந்துடுமோ ஞானம் நழுவமோ மீண்டும் பந்தம் வந்து விடுமோ நமக்கு வாழ்க்கையில் அப்படி நிறைய அனுபவம் அந்த ஒரு சம்ஸ்காரம் இருக்கு நிறைய பேருக்கு பணம் வந்திருக்கு பணம் போயிருக்கு இல்லையா இந்த பணம் வந்துடுத்துன்னா இந்த பணம் போயிடுமோ பயம் வந்து என்ன பண்றது அவங்களெல்லாம் கேளு எல்லாம் வந்து இலங்கையிலேருந்து ஆஸ்திரேலியா போயிருக்காங்க யாழ்ப்பாணம் தானே நீங்களாம் யாழ்ப்பாணம் தானே பாருங்க அவர் அவர் அவர் அவர் வீட்டில் தான் நான் கிளாஸ்லாம் எடுத்திருக்கேன் ஆறு ஏழு வருஷமா அங்கே போறேன் ஆறு வருஷத்துக்கு மேலே இருக்குமா ஆறு ட்ரிப் வந்துருப்பேனா ஆ ஆறு ட்ரிப் போயிருக்கேன் மெல்போர்ன் அவர் ஊர் ஏதோ இடையில சொல்றேன் அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டுப்பாரு அவங்கெல்லாம் ஊர்ல எல்லாம் வசதியாக தான் இருந்திருப்பாங்க இது வந்த உடனே இந்த யுத்தம் வந்து எல்லாம் பிரச்சனை எல்லாம் வந்த உடனே அவங்க அவங்க தப்பிச்சோம் பிழைச்சோன்னு அங்கங்கே எந்த ஊருக்கு போய் போனத்துல ஒரு நன்மையும் நடந்திருக்கு அங்கங்க கோயில் வந்திருக்கு எல்லாம் வந்து இவங்க போனத்துல பெரிய பிரயோஜனம் என்னன்னா கனடா போயிருக்காங்க இலங்கை இது இதுக்கு போயிருக்காங்க லண்டன் ஆஸ்திரேலியா போன இடமெல்லாம் கோயில் முருகன் கோயில் சிவன் கோயில் எல்லாம் அத்மா கட்டி அற்புதமா நிர்வாகம் பண்றாங்க கோயில்கள் நிறைய பண்றாங்க முருகன் கோயில் கட்டப்பட்ட சர்ச்சு இலங்கை தமிழர்களால் கட்டப்பட்ட முருகன் கோயில் எதுக்கு சொல்றேன் இப்படி இதெல்லாம் வந்து சொத்தெல்லாம் போச்சு திரும்பவும் சொத்து வந்திருக்கு பயப்படாங்க இனிமே போகாது சொத்துக்கு மேல சொத்து எல்லாம் கிடைச்சிட்டு இப்ப நமக்கு திருவண்ணாமலைதான் நமக்கு சொத்து அண்ணாமலையார் தான் அண்ணாமலை பக்தர் சொல்றாக்க எதுவுமே சாஸ்வதமா இருக்கிறது இல்லை அதே மாதிரி இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு கேம்புக்கு வந்து விடாம இந்த பெற்ற ஞானம் போயிடுமா சுவாமிஜி இந்த மோட்சம் போயிடுமா கௌடபாதர் கேரண்டி கொடுக்கிறார் போகாது போகாது போகாது போகவே போகாது உறுதிபட சொல்றார் இதுதான் நமக்கு சந்தேகம் வருமா முதல்ல ஞானம் மோட்சம் வந்துவிடுமா அப்படின்னா இவ்வளவு படிச்சு வரலன்னு சொன்னா நமக்கு என்னன்னா படிக்கிறது வேற மோட்சம் வேறேன்னு நினச்சுருக்கோம் மோட்சத்தை பத்தி தான் படிச்சுட்டே இருக்கும் அப்புறம் மோட்சம் என்ன தனியாக வரப்போறது அது வேற நமக்கு அது இன்னொரு மனசுல ஒரு வியாதி அது வேற தனியா ஒன்று இருக்கு இதெல்லாம் போயிடுமோ இந்த அனுபவம் போயிடுமோ இப்போ நமக்கு ஏதோ ஒரு நோய் வந்துருக்கு அந்த நோய்க்கு காரணத்தை நீக்கிவிட்டா அந்த நோய் போயிடுது முதல்ல சாதாரணமாக வச்சுப்போம் நம்ம இன்னும் கொஞ்சம் விசாரம் பண்ணுவோம் நமக்கு ஏதோ ஒரு வியாதி வந்துடுது இந்த வியாதிக்கு என்ன பண்றோம் பக்கத்தில் இந்த மாதிரி வர்றது ஒரு உடனே சொல்லிடுவாங்க சுவாமிஜி உங்கள் தும்மலுக்கு மருந்து இது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த மருந்து அந்த மருந்து சாப்பிடுவோம் இந்த மருந்து ஒரே நேரத்தில் பதினஞ்சு பேப்பர் வரும் என்ன இதுக்கு வந்து தும்மலும் தலைவலியும் பரவாயில்லைன்னு தோணிடும் தெனாலிராமன் சொன்ன மாதிரி வைத்தியம் பண்றவங்க தான் உலகத்துல ஜாஸ்தின் அது ஒரு பெரிய கதை தெனாலிராமன் கதை சொன்னா டைம் ஆயிடு கௌடபாத கார்கே ஏற்கனவே லேட்டா போயிட்டு அப்ப இந்த நோயை நீக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்றோம் ஏதோ ஒண்ணு வாரம் என்ன கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் வாங்கி போட்டிருக்கா அது லோனுக்கு வேற நீ என்ன பண்ணனும் எல்லாத்தையும் ஒன்னும் இல்லைன்னா நல்லதுதானே இல்லன்னு சொல்லிட்டா ஒரு வம்பும் இல்லை ஆகியனால என்ன ஆச்சு நீ வந்து இந்த அந்த தலைவலி போறதுக்கு மூல காரணத்தை கண்டுபிடிச்சு அதை நீக்கிவிட்டா அப்படி டாக்டர் இனிமே வராதல்ல கடவுளுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது தெரிஞ்ச வைத்தியத்தை பண்ணி எனக்கு எப்படி போக்குறதுன்னு தெரியாது உனக்கு புண்ணியம் நீ பண்ண புண்ணியம் இந்த மருந்து பண்ணி கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கு ஆயினாலும் தப்பிச்சிருக்க நீ கொஞ்சம் ஒழுங்கா பார்த்து சாப்பிடு முதல்ல அதெல்லாம் அப்படின்னா இந்த பத்தியத்தை கடைபிடிச்சா ஒருவேளை வராம இருக்கலாம் அதுக்கும் சொல்ல முடியாது நிஜமாட்டியே தான் இருப்பேனா கேட்க கூடாது பகவான் உன்னையே நினைக்கிறேன் உங்கள்டே இது பண்றேன் உங்கள்கிட்ட தானே இருப்பேன் நிச்சயமா போகமாட்டேன் ஏண்டா இப்படி சந்தேகப்படுறேங்கிறத எல்லாம் சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு இப்படியே வந்து கடைசியில் என்னையும் சந்தேகப்படுறீங்க ஊர் முழுக்க சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு வந்து எங்க எங்கிட்டயும் சந்தேகப்படுறேன் இந்த சந்தேகத்தை விடுறதுக்குத்தானே நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன் சந்தேகத்தை விடுறதுக்கான வழியெல்லாம் சொல்லி கொடுத்த பிறகு இந்த சந்தேகம் திரும்ப வராது இல்லையா அப்படின்னு கேட்டேன் எனக்கு சந்தேகமா இருக்கு உனக்கு பாடம் புரிஞ்சுதான் புரியலையான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படி சொல்றார் கிருஷ்ணர் அத்த ஊர்தம் நம்சயா அப்படி சொல்லியிருக்காருங்க அதே மாதிரி இந்த ஸ்லோகத்திலும் சொல்றார் இந்த இந்த கார்கையினுடைய சாரம் இந்த ஞானம் மறுபடியும் போகாது இந்த மோட்சம் நிச்சயம் என்று இது சத்தியம்ங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்றார் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஒன்பதரை மணிக்கு பார்ப்போம் ஜிரமக்கன்னோரு மூதவி <laughs> வியோமவத் தேிணாமூர்த்தே நம சேர்ந்து சொல்லலாம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஜன் புவரிவிசஸ்வாத்தி காவேரி மாதாரி சரஸ்வதி மாதா சனாத்த